அவர்கள் கூறியதாவது ஒரு மனிதர் நபிசல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களிடத்தில் ஒரே ஆடையை அணிந்து கொண்டு துழுவதை பற்றி கேட்டார் நபிசல்லாஹும் அலஹி வசல்லம் அவர்கள் உங்களின் ஒவ்வொருவருக்கும் இரண்டு ஆடைகள் இருக்கின்றனவா என்று கேட்டார்கள்